நன்மை எதுவும் இருக்காது ஆனால் அவர் மக்களிடம் கொடுக்கல் வாங்கல் செய்து கொண்டு வசதியாக வாழ்ந்து வந்தார் அத்தோடு துன்பப்படுவோருக்கு கடனை தள்ளுபடி செய்திட தன் ஊழியர்களுக்கு கட்டளை இதன் காரணமாக மறுமை நாளில் தள்ளுபடி செய்வதில் இவரை விட நானே அதிக தகுதி வாய்ந்தவன் ஆகவே மலக்குகளே அவரின் பாவங்களை தள்ளுபடி செய்யுங்கள் என்று அல்லாஹ் கூறுவான் என்று நபி சொல்லுலாஹு அலி வசல்லம் அவர்கள் கூறினார்கள்